வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி தோழி முக்கணி கேட்டிருந்தாங்க கேரட்டு ஜூஸ் பற்றி இன்றைக்கி உணவை மருந்து பகுதியில் நம்ம கேரட்டை பற்றி சொல்லலாம் கேரட்டு வந்து நம்மளோட கண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பச்சையாக கூட ஸ்லைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடுவாங்க சாப்பிட வைக்கணும் சாப்பிட பழகணும் ரெண்டு ரெண்டு துண்டு சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்க கேரட் எடுத்துகிட்டு நல்லா தோல்சிவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சில்னஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அது அதுக்கப்புறம் வந்து அந்த கேரட்டு ஜூஸ் பண்ணுறதை பற்றி கேட்டிருந்தாங்க முக்கணி கேரட்டு வந்து விலை கம்மி தான் நம்ம எந்த ஃப்ரூட்ஸ் வாங்குறத விடையும் வந்து கேரட் வந்து விலை கம்மி தான் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொருள் கிடையாது நம்ம ஸ்கின் வந்து நல்லா கலர் கொடுக்கும் கலர் வந்து காம்ப்ளெக்ஷன் வந்து மாற்றி கொடுக்கும் இப்போது வெயிலுக்கெலாம் வெயிலில் போகிறாங்க வராங்க கருத்து போகிறாங்க கொஞ்சம் அந்த வெயில் சண்டைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கம்மியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட் சாப்பிட்டிங்கன்னா பரு முகப்பரு கூட வராதுங்க சாப்பிட்டு பாருங்க எப்படின்னா கேரட் வந்து ஒரு ரெண்டு கேரட் எடுத்து ஒரு டம்ளர் ஜூஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க ரெண்டு கேரட் எடுத்துகிட்டு பொடியாக தோல்சி விட்டு பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டுருங்க மிக்ஸியில் போட்டுட்டு கேரட்டை வந்து தனியாக ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அதாவது வந்து கொஞ்சம் ஒரு அரை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன்னா சுகர் வேண்டாம் சுகர் சேர்த்திங்கன்னா அதில் உள்ள விட்டமின்ஸ் வந்து எடுத்துறோம் நாட்டு சர்க்கரை ஆறு பனங்கல் கண்டு இந்த பனக்கல்கண்டு பொடியே விற்கிது அந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து சுவை மாற்றமாக இருக்கும் பட் பழகிட்டீங்கன்னா அது ஒன்றும் தெரியாது சர்க்கரையை விட வந்து மோசமான ஒரு விஷம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் தயவுசெய்து சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணி எந்த ஜூஸாக இருந்தாலும் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிடுங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம் ஆறு வந்து பனக்கல்கண்டு பனக்கல் கண்டு போட்டுக்கணும் போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸியில் அடிச்சிட்டு வேணுங்கிற அளவு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கணும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அடிச்சுட்டு வடிகட்டிவிடுங்க வடிகட்டிவிட்டு நீங்கள் வந்து டம்ளரில் எடுத்து சாப்பிட்லாம் இது வந்து பியூர் கேரட் ஜூஸ் இதையே கொஞ்சம் திக்காக அதாவது தண்ணியாக தான் இருக்கும் கேரட்டோட வாசனை இருக்கும் கேரட்டோட டேஸ்ட் இருக்கும் இனிப்பாக இருக்கும் தண்ணியாக இருக்கும் நம்ம எலுமிச்சம்பளம் ஜூஸ் மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கும் இதுவும் ரொம்ப நல்லது கொஞ்சம் திக்காக குடிக்கணும்னு விரும்புகிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய்பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுவை வந்து வித்தியாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பனக்கல்கண்டோட வாசனை பிடிக்கலை கேரட்டோட வாசனை பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய் ஒரு பீஸ் ஏலக்காய் போட்டுவிட்டு அரைச்சிட்டு வடிகட்டிவிடுங்க வடிகட்டிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே நல்லாயிருக்கும் நன்றி